முன் உள்ள தொழுகையையும் அது மறையும் முன் உள்ள தொழுகையையும் தூரக்கூடிய எவரும் நரகத்தில் நுடைய மாட்டார் என்று நபி சல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறு மூன்று நானூறு அவ்விரண்டும் சுபகு மற்றும் அசர் தொழுகைகளாகும்